உபவாசம் என்றார் சாத்தான் உலகத்தை அவருக்கு காண்பித்தான் என்று நாம் காணுகின்றோம் உலகத்தை காண்பித்து இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனபடியால் என்னை நீர் பணிந்து கொள்ளும் அப்பொழுது இவைகள் உமக்கு நான் கொடுப்பேன் என்று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 வீழ்ச்சி அடைந்துவிட்டார்கள் உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனார் என்று சொன்னார் என்று ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது விட்டு பிடிப்படைய அன்பை விட்டு பிரிப்பது என்ன தெரியுமா உலகம் உலகம் என்றால் உலகத்தில் அநேக தீமைகள் நிறைந்திருக்கிறது நாம் காணுகின்றோம் பெரும்பகுதி மக்கள் உலகத்துக்குள்ளேதான் இருக்கிறார்கள் ஆறாவது மட்டும் தான் தேவனுக்கு ஏற்கிறார்கள் ஒரே வாழ்க்கை முழுவதும் உலகத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறது என்பதை நாம் காணுகிறோம் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் தேவனுடைய ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக உலகத்தை ஜெயிக்கிறவனுக்கு என்ன என்ன கிடைக்கும் என்பதை நான் பின்னாலே பார்க்க போகிறோம் ஆண்டோட பருசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதாவது தேவனை ஆராதிக்கிற மக்களும் அதாவது உலகத்தை ஜெயிக்காதவர்கள் உலகத்துக்குள்ளேயே வாழ்க்கை வைத்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு வாரமும் கூடி வருகின்றோம் நமக்கு ஆலோசனை அறவப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் எட்டு டு பத்து வரைக்குள்ளே ஒருவர் வாசிக்கலாம் உயர்ந்த என்னைந்து தேவகுமாரியிட உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய சகவியங்களையும் அதில் உள்ள மகிமைகள் எல்லாம் காண்பித்தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஆனாரோ அன்று முதற்கொண்டு உலகத்தினுடைய ஆலையை சாத்தானுடைய கருத்தில் போய்விட்டது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது இன்னும் பறிக்கப்படவில்லை பறிக்கப்படக்கூடிய காலம் நெருங்கி கொண்டு வருகின்றது அதபடியினால் அவன் இயேசு சுவாமியின் இடத்திலே சொல்லுகின்றார் இவைகள் எல்லாம் இதில் மகிமைகள் எல்லாம்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 மகிமை உண்டதாக உலகத்தினுடைய மகிமை இவர்களெல்லாம் இடத்திலே சத்து கொண்டு வந்தார் என்ன சொன்னார் அப்பால போன்ற அவரை விரட்டிவிட்டு தேவனாய் கத்தர் ஒருவர் அவரை பணிந்து அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது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 வாழ்க்கையில தோல்வி அடைந்தபடியால் ஒழிக்கிறார்கள் அதே ஒண்ணமாகத்தான் அதற்குரிய வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் அதாவது உலகத்தில் அவர்கள் விழுந்து போய்விட்டால் அகப்பட்டு தோல்வி அடைந்து விட்டால் ஆகும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அநேகர் தேவ சவத்தோடு ஓடுவதற்கும் அநேகர் தேவ சம்பவத்தில் பின்னாலே போவதற்கும் அநேகர் தேவாராதனைக்கு மனமற்றம் இருப்பதுடைய காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்குள்ளே உலகம் போராடுகின்றது உலகம் வெளிப்படையாக வீழ்ச்சி தெரியாது உள்ளது ஆணையத்தில் சாட்சி இருக்காது உற்சாகமாக இருக்க மாட்டார்கள் கொஞ்ச நேரங்களை போய் கண்காட்சியை பார்க்கலாமா யாரோடு பேசிக் கொண்டிருக்கலாமா இப்படிப்பட்ட ஊர் சுத்தலாமா எண்ணம் தான் அநேகருக்கு வரும்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 கல்லறையும் அவரை அடைத்து வைக்கவில்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்று அவருடைய கல்லறை பறந்திருக்கிறது ஜெயம் பட்ட தேவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிப்பட்ட தகப்பனாலே மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார் ஜெயிக்க வேண்டும் என்று அண்டவராகியார் அண்டவரை நான் தேவனுக்கு மருந்து பொதுவான நிர்பத்தில் எழுதும் முதலாம் அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தில் அவர் சொல்லும் போது இவ்வளவாக சொல்லுகிறார் சுத்தமான தூய்மையான பக்தி சொல்லும் போது அவர் இவ்விதமாக சொல்லுகின்றது இருபத்தி ஏழாவது நாம் காண்கின்றோம் படிக்கிற விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதே பிதாவாக உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ளுகிறதே பிதாவாகி தேவனுடைய தேவனுக்கு முன்பாக மாசு சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார்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 கண்களின் பெருமையுமாக செய்கிறவனோட சுத்தத்தின் செய்கிறவனோக்கு நிலைத்திருப்பான் அவனே ஜெயம் வருவான் உலகத்திலும் உலகத்தில் உள்ள யார் வந்து கூறுகின்றார்களோ மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை கண்களினுடைய பிசாசனால் உண்டானவர்களாக இருக்கிறது இதிலே ஒரு விருப்பம் கொள்வார் அவன் தோல்வி அது அனுபவ ரீதியாக அனுபவிக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும் தேவனுக்கு மலிமை உண்டாததாக தேவனில் அன்பு கூர்ந்து தேவனை நேசித்து சிநேகித்து வாழ்கின்றவர்கள்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 நாம் அநேக காரியங்களில் நம்முடைய மக்களுக்கு நாம் ஆலோசனை கொடுக்கின்றோம் இவர்கள் தெரியாமல் பிறருடைய ஆசை வார்த்தையை கேட்டு இப்படி செய்தால் இப்படி ஆகிவிடலாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அதிலே அனுபவப்பட்டவர்களும் தேவ அனுக்ககம் பெற்றவர்களும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அதில் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் எனக்கு தேவ இருக்கும் போது நாம் லெகுவாக தெய்வீக பாதையை முன்னேறி தேவ நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் அது ஏதுவாக இருக்கும் மோச பெருந்தலைவர் ஆதிக்குரிய மனிதன் அவர் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி ஒரு தேவனுடைய புருஷர் அவருக்கும் ஆலோசனை தேவைப்பட்டது என்று நான் அவர் அதாவது எதிர்த்து ஜனங்களை வரவழைத்து வந்த பிறகு ஜங்கள் மத்தியில் இருக்கின்றக்குகள் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகள் இவர்களை நியாயப்பதற்காக ஜனங்களை வரவழைத்து விட்டிருக்கிறார் கிழுவிலே நிற்கிறார்கள் கிலோமீட்டர் தூரத்திற்கு காலையில் இருந்து வரைக்கும் அவர்கள் வெயிலில் நின்று கஷ்டப்படுகிறார்கள் இவர் ஒவ்வொருவரையாக விசாரித்துக் கொண்டே வருகின்றார் இப்படி இருக்கின்ற அவருடைய மாமன்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 ஒரு வழியாக நடந்து போன அவர் நடந்து ஒரு கூட்டம் ஒரு ச தேங்காய கட்டி மாத்தி சுமந்து கொண்டே போயிருக்கிறார்கள் கடைசியில ஒருவனும் சுமக்க முடியாதபடி வழியிலே போட்டுக் கொண்டு எல்லாரும் சுத்தி பார்த்து கொண்டு நின்றிருக்கிறார்கள் அந்த பெரியவர் கேட்டிருக்கிறார் என்ன கேட்டபோது இந்த மூட்டையை தேங்காய் வாங்குற ஒரு அறுபது தேங்காய் இருக்கிறது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 அவ்வளவுங்களையும் ஒன்றாக கட்டி தனியார் சுமந்து முடியாமல் அங்கேயே போட்டுக் கொண்டிருப்பது எப்படி இதே நம்ம என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உண்டான பாரமாயிருந்தாலும் சரி நம்முடைய ஆதிக்குடி நிதித்து வருகிற பிரச்சனைகளாயிருந்தாலும் சரி அவைகளை தீர்த்துக் நமக்கு ஆலோசனை வேண்டும் ஆலோசனை கொடுக்கும் அதை மதித்து அதை வேண்டும் என்று இங்கே தேவடைய தெருவசனம் சொல்லுகின்றது தேவனுக்கு மலிமை உண்டாவதாக தன்னுடைய மாமன் சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே கேட்டார் நான் இவ்வளவு உரிய மனிதன்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 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உள்நிலை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நமக்கு ஆலோசனை தேவை அனுப்பியாதவர்கள் இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று போதம் சொல்லுகின்றது நாங்கள் ஒரு இடத்திற்கு சென்றவங்க முள்ளங்கண்ணா விளை என்ற இடத்திற்கு அங்கே ஒரு சீப் மாஸ்டரோடு பண்ற போது அங்கே ஒரு பெரிய மாஸ்டர் அவரை சந்தித்து அவருக்கு தேவ சத்தியத்தை சொல்லும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா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 அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம் இந்த நாட்களிலே நாம் ஜெயம்பட்டவர்களுக்குரிய தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான நன்மையை சோகரிக்கும்படியாக நாம் நம்முடைய ஆவுக்குரிய பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்திலே நாம் தோல்வியுடைய ஆவல் நமக்கு நல்ல ஆலோசனை தேவை நமக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனை நாம் மதித்து அந்த மண்ணமாக நாம் நடக்க வேண்டும் அப்படி நாமும் நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறேன் நம்ம ஆதியாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது அண்டவராகி தேவதர் ஈஷாக்கு நிலத்தில் சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க உன் தனப்பனாகிய ஆதரவாம் என் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்த முடியினால் நான் உண்மையும் உன்னுடைய சந்ததிகளையும் இவ்வளவு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களிதினால் என்று நாம் இங்கே காணுகின்றோம் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் தந்ததி கோயில் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கீழ்படிந்து நான் சொன்ன யாவத்தையும் நாம் செய்தபடியினால் நம்முடைய தகப்பனுக்கு நான் அருளிய வாக்கின்படி உன்னையும் உன்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன் அந்த ஆசீர்வாதத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்குமிடத்தில் ஆண்டவராகிய தேவன் சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் அருமையால் இவர்களுடைய ஆலோசனை கேட்க வேண்டும் ஞானஸ்தானம் பெற்றால்தான் மறுமரோவி மறுபடி பிறக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது என்றால் அந்த ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டால் தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிற என்றால் அந்த ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் கேட்காவிட்டால் நாமும் நம்முடைய சொந்ததிடம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம்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 ஆண்டவர் வரும்போது அல்லது ஆண்டோருடைய எங்கே எடுப்பார்கள் என்பதை பற்றி நான் ரொம்ப சிந்திக்கிற்கு மைமை உண்டாவதாக ஆடப்படுகிறதால் அண்டவராகியலோசனை அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று கத்தட வார்த்தை சொல்லுகின்றபடியதால் அண்டவரை நான் சோசனிக்கிறேன் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் முப்பது வசனங்களை வாசிக்கின்ற போது அன்றைய கத்தனாகிய தேவன் பிதாவாகிய தேவன் யோகான் ஸ்தானகனை பூமியிலே அனுப்பினார் குபாரணாக கிறிஸ்துக்கு வழியை செம்மை பண்ணும்படியாக ஜனங்களை அதாவது சமூகத்தில் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக அவர்களை அனுப்பினார் என்று நாம் காணுகிறோம் வந்தி யோதியாதேசம் எருசுலர் சுற்றுப்புறத்தார் எல்லா இடங்களிலேயும் அந்த நர்சேங்கி அவர் அறிவித்தார் அறிவித்த போது அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அந்த மறுபடி பிறக்கிற ரட்சிப்பை பெற்றுக்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 என்று இறைவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது வேவர்களுடைய பரிசு பிராபத்திற்கு பயமே உண்டாவதாக அருமையான தேவ ஆலோசனை கத்தலாசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களும் தேவ ஆலோசனை நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிற தேவனுடைய ஆலோசனை கீழ் சமி கொடுக்க மாட்டோம் அவைகளை எங்களுக்கு வேண்டாம் அவைகளை நாங்கள் கை கொள்ள மாட்டோம் என்று யார் எதிர்த்து இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கே கேடு உண்டாக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் தேவ ஆலோசனை தள்ளி போடுகின்றார்கள் அதுபடிதான் அவர்கள் உலகத்தை ஜெயிக்க மாட்டார்கள் நாம் வேதத்தில் காணுகிறோம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஒரு மணிகள் ஞானஸ்தான பர்சுத்தாதி என்கிறவர்களின் மூலமாக மறுபடியும் பிறக்கிறான் என்று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 சொல்லு மைமைசுரம் இருபதாவது அதிகாரம் வாக்கியத்தை வாசிக்கின்ற வேலையில் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கப் போகிற கடைசி நேரத்தில் மறுபடியும் பிறந்த மீட்கப்பட்ட தேவனுடைய அவர் இவ்விதமாக சொல்லுகின்றதை நாம் இங்கே காணுகின்றோம் பார்க்க மாட்டேன் என்று அறிந்திருக்கிறேன் உங்களுக்குள்ள சஞ்சரித்த காலத்துல நான் தேவடைய ஆலோசனைகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதை கேட்டவர்களாகி நீங்கள் இனிமேல் முகத்தை காண மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒன்றையும் அறிவித்தபடியே எல்லாருடைய ரத்தப்படிக்கும் நீங்க நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் மயம உண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் நான் பிரோஜனமான எனக்கு தெரிந்த உங்களுக்கு ஒரு ஆலோசனையும் அரைத்து வைக்கவில்லை எல்லா ஆலோசனையும் சொல்லிவிட்டபடியினால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நான் காணப்படுகின்றேன் என்று அவருடைய ஓட்டத்தை முடிக்கப் போகிற நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது நாம் இங்கே காணுகிறோம் தேவையுடைய பிள்ளைகளை கூடி உங்களுக்கு எல்லா ஆலோசனைகளும் தரப்படுகிறது அது சில உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம்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 மனவாட்டிகளாக நிறுத்தும்படியாக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார் என்றால் உங்களை போரினவர்களாக உங்களை ஜெயம்பற்றவர்களாக மீட்கப்பட்டு திருச்சொலுடைய வர வேண்டும் அந்த ஆவலுடன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கின்றார்கள் உங்களை கண்டிக்கவும் எச்சரிக்கவும் உங்களுக்கு புத்தி நீங்கள் தவறு செய்யும் போது உணரத்தக்கதாக நடைமுறைகள் நடந்து கொள்கிறும் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பிள்ளை தவறு செய்துவிட்டு வந்துவிட்டான் என்றால் ஒரு பையனை அழித்து விட்டு வந்துவிட்டான் ஒரு பொருளை திருடி விட்டு வந்து என்றால் இந்த தாயோ தரப்பனோ அரவணைத்து அவனுடைய குற்றத்துக்கு தேங்க்ஸ் சொல்லி அதாவது குற்றத்தை கண்டுகிடாமல் அவரை விட்டுவிட்டார்கள் என்றால் அவர் பெரிய குற்றவாளி ஆகிய தண்டிக்கப்பட்டு விடுவார் அவரை உடனே கண்டித்து முற்றுகைகளை தொடங்கினால் அடித்து அதை பெரியவனால் எச்சரித்து பெருமையான படி செய்யாது என்று நம்முடைய வருத்தத்தையும் தன்னுடைய கோபத்தையும் அன்றத்திலே காண்பிக்க ஆரம்பித்தால் இவை செய்யக்கூடாது இதனுடைய பெற்றோர்களுக்கு பிடிக்காது நம்மை நல்லவனாக நல்லவனாக நம்மை உயர்ந்தவனாக நல்ல ஸ்டேஜில் வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் உறுதி நம்மை கண்டிக்கின்றார்கள் நம்மை ஈழமாக நடத்துகின்றார்கள் என்று ஐந்து பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனை மதிப்பார்கள் என்று பெற்றோருடைய ஆலோசனைகளையோ ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளையோ பெரியவர்களுடைய ஆலோசனைகளையோ அவர்கள் நடத்துகிற ஊழியர்களுடைய ஆலோசனைகளோ அவமதிக்கிற கூட்டம் உலகத்திலே இருக்கின்றது வேவனைக்கு மைமே உண்டாகுவதாக அந்த காலத்திலே வாத்தியார் என்று சொன்னால் நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லாம் அதாவது ஏதாவது பண்டிகை ஏதாவது முக்கியமான நாள் வந்தால் வீட்டில் நல்ல பதார்த்தங்கள் அவர்களுக்கு தனியாக செய்து அந்த வாத்தியாருக்கு கொண்டு கொடுத்து அவருடைய காலை தொட்டு கும்பிட்டு மரியாதை சொல்லி வறுபடியாக பெற்றோர்கள் அனுப்புவார்கள் நாங்கள் படிக்கிற காலத்துல தான் இருந்தது வேவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படி செய்து அவர்கள் அந்த ஆசிரியர்களுடைய ஆலோசனையும் படி பெரிய மனிதர்களாக ஆக வேண்டும் கோவிலி என்று சொல்லும் போது பெற்றவர்களாலும் ஆசிரியர்களாலும் போபவர்களாலும் பெரிய மனிதர்களாலும் நமக்கு ஆலோசனை வர இருக்கின்றது அந்த ஆலோசனை யார் நடக்கின்றார்களோ வாழ்க்கையில தோல்வி அடையாமல் அவர்கள் மேல்முறை அந்த ஆலோசனை அவமதிக்கிறவர்கள் ஆலோசனை தள்ளிப்படுகிறவர்கள் தங்களுக்கே கேடு உண்டாக்கி ஒரு நாடிலேயே குட்டை மணி துவக்கும் அல்லது மாடு நினைக்கும் அல்லது கூலி வேலை செய்யும் போதுதான் பெற்றோர்களை நினைப்பார்கள்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 என்று அப்பொழுதான் எடுவார்கள் தேவனுக்கு மலிமை உண்டாவதாக அது எப்படி நல்லா ஒவ்வொருவருடைய சுற்றுச்சூழலையும் வாழ்க்கை அழகு வருங்காலத்தில் நாம் மேலான இடத்தில் இருக்க வேண்டும் அந்த இடம் ஜெயம்பெற்றவர்களுக்குத்தான் கிடைக்கும் அவர் தோற்று போனவர்கள் மேல் வகுப்புக்கு போகிறது இல்லை என்பதை நாம் அறிவோம் இல்லவா அதே மூலமாக ஜீவித்தலையும் தோற்று போனவர்கள் ஜெயம்பெற மாட்டான் ஜெயம்பராதவர்கள் மேல்நிலைக்கு போக மாட்டார்கள் நாம் அந்த நிலைக்கு போவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இவனமாக நடத்துகின்றார் அப்போ சொல்ல நான் புராஜமானவர் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை அறுபடியும் அவங்க ரத்தப்படிக்கு நான் நீங்களாக இருக்கின்றே என்னுடையமான குற்றமட்டலாக இருக்கின்றது நாங்களும் இன்றி உட்கார்ந்து பேசும்போது சபையில் மாத்திரமல்ல உட்கார்ந்து தேவகாரியங்களை பேசும்போது எங்களுக்கு தெரிந்தவை நாங்கள் கற்றவைகள் ஊழியர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் அறுபடியால் உலகத்தில் உலகத்தில் அன்பு கூறாதீர்கள் அவைகள் மாயை அவைகள் உங்களை ஏமாற்றுகிறோம் அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அவர்கள் அவைகள் பிசுவாசினால் உண்டானவை அது அப்படினால் உலகத்தில் உலகத்துள்ளவர்களும்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 இருபத்தி நான்காவது வாக்கியத்தில் ஆசா விவீதமாக ஆலோசனை நடத்தி என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆமா தேவருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய ஆலோசனைபடி நடக்கிற அல்லது ஆண்டவர உங்களுடைய ஆலோசனின்படி நீர் என்னை நடத்துவே அப்படினா என்னுடைய மகிமையாக இருக்கும் என்னுடைய மகிமையை சேர்த்துக் மேலாடத்திலே சேர்த்துக் கொள்வதற்காக எனக்கு நீங்கள் ஆலோசனை தருகின்றீர் என்று மேலே படிப்பீர்கள் என்றால் அவர்கள் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சொந்த வந்துவிட்டது அவருடைய கால்கள் தள்ளாடுகளுக்கு அடிகள் சறுக்குதலுக்கு சத்திய தப்பித்திருந்து அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்றார் தேவனுக்கு மயி உண்டாவதாக காரணம் என்றால் அவர் வசிக்கின்ற அந்த கிராமத்தில் ஒரு துர்மார்கனை அவர் கண்டார் அந்த துன்மார்க்க நன்றாக சொல் சொல் என்று நோய் வழி இல்லை அவர் எங்கே விவசாயம் பண்ணினாலும் நோயில் பயிர் பச்சை என்று வருகின்றது அவர் எங்கே கணறு தோண்டினாலும் ஊத்து தோண்டினாலும் தண்ணீர் சுரக்கிறது இதை பார்த்து அவன் வீதியை சொல்லிக் கொண்டு வருகிறான் இது தேவனுக்கு எப்படி தெரியும் கடவுளான் ஒருவர் உண்டா கடவுளுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு என்ன மேம்பே என்று அவன் பேசிக் கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனிதன் கேட்டபோது இவரால் தாங்க முடியவில்லை நான் தேவனுக்காக இந்த உலகத்தை வருத்தி இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணினால் நமக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கஷ்டங்களும் இந்த துன்மார்க்கின் இதளமாக இருக்கின்றான் என்னுடைய காரணம் என்ன இதனுடைய முடிவை நான் காண வரைக்கிறோம் மாட்டேன் என்று தேவனுடைய ஆலயத்துகளே சென்று கதை போட்டு முழங்கால நிற்க ஆரம்பித்தார் தேவனுக்கு மருமை உண்டாவதாக நிற்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு முன்பாக ஒரு பெரிய நீண்ட வெளிப்படுத்த பொன்மார்க்க ஒரு சர்க்களான இடத்திலே நிற்கின்றான் சர்க்களான தவறி விடுவான் என்று தெரியாம தவறி வந்தான் ஒருங்கி போய் விடுவான் இவரும் ஒரு மகிமையான இடத்திலே போய்கொண்டிருக்கின்றார் இதை கண்டபோது தன்னுடைய புத்தி இனத்தை அவர் கீழே எழுதுகிறார் யாரும் இப்படி சிந்திக்காதீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார் தேவரங்களை ஆலோசனை தந்து நடத்துகிற வழியில நடவுங்கள் அதனுடைய முடிவு முடிவு மகிமையாக இருக்கும் அதனால் ஆலோசனை கொண்டு வந்து நம்மை சேர்ப்பார் என்று அவர் எழுதுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆலோசனை நடக்கிறதுனால் நமக்கு உண்டாகிற மேன்மை என்றால் மகிமையான ஒன்று இருக்கின்றது அது வரணிக்க முடியாது அது மனிதனுடைய கண்கள் காணவில்லை தேவனவைகளை விவரித்து நமக்கு சொல்லி நான் முடியாது அவ்வளவு பெரிய ஒரு நமக்கு ஆலோசனை தந்து வழி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக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 பரிதாமாக ஆகிவிடும் என்று வேணும் சொல்லுகிறபடியா நாம் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்ப விட நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகின்ற காரியம் அதுதான் படிக்கிறீர்களா அந்த படிப்பில் ஒரு நோக்கம் இருக்கட்டும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்ன லட்சியம் உங்களுக்கு இருக்கட்டும் படிக்க முடியாமல் போய்விட்டதா நீங்கள் செய்கின்ற தொழிலிலே இந்த லட்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் வியாபாரம் செய்கின்றீர்களா உங்களுடைய வேண்டும் என்ற அந்த லட்சியம் உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவத்திலேயும் நாம் கிறிஸ்துக்காக இறங்கி இருக்கிறோம் நாம் ஆனவிகளால் ஆதி பிரசுத்த வாழ் பிரசுத்த வாட்டிகள் அடைந்த அதே இடத்தை நாம் அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கம் நீங்கள் இருக்கட்டும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய பலபாசத்தை நீங்கள் மேலா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 ாலும்ார ஜனால் உலகத்தில் நம்மை தோல்வியடை செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அதான் சாத்தாருடைய சக்தி அந்த சாத்தானுடைய வேலை தேவ ஜனங்களை ஜெயம் அந்த உருளமான நிலத்திற்கு போக விடக்கூடாது என்பது அவருடைய நோக்கம் அதற்கு மாறாக அவருடைய மனதை தசப்படுத்துவதற்கு அவர் போராடுவான் இதிலே நாம் இந்த ஜெயத்தை படுவதற்கு இரண்டாவதாக பார்ப்பது சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று வேலும் சொல்லவில்லை சாட்சி நம்முடைய வாழ்க்கையில சாட்சியின் அனுபவம் இருக்க வேண்டுமா நமக்கே நாம் புகழ்ந்து கொண்டிருப்பதில்லை பிறர் தேவனுடைய பார்வையிலே நாம் சாட்சிகளா இருக்க வேண்டும் சாட்சி சொல்லுகிறதை பற்றி கேள்வதில்லை சாட்சிகளால் ஜீவிப்பதைப் பற்றி எழுதியிருக்கிறது சொல்லுகிற மக்கள் பெரும் கூட்ட மக்கள் இருக்கின்றார் அன்ற ஒரு நாள் ஒருவர் வந்தார் பண்டிகைக்கு முந்தினார் அவரை ஒருவரால் வந்தார் அவர் தொடர்ந்து ஐக்கியத்துக்கு வருவார் என்று நினைத்தோம் அவர் ஒரு பெரிய பிரசனை யாராக ஒருவராக பிரசவம் பண்ணுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவரை ஜெவமணி விட்டு தங்கள் பிரச்சனையை நெருக்கின்ற வருபது ஜெவமன வருவார்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 இப்படி எனக்கு ஆடர் கோயில் என்று சொல்லி அவர்கள் இருக்கிற ஒருவரும் உங்களுக்கு நாளை அனுஷ்டிக்க வேண்டும் அவர்கள் அல்லவா அதாவது பற்றிய வரவேற்பு அவர்களா அவரை பற்றிய நேர்மையை எடுத்துரைக்க முடியும் நீங்களே கிறிஸ்துவின் அவர் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல எங்க வேணும் சொல்லி இருக்குமா நீங்கள் கிறிஸ்தவர்களே அல்ல அப்படி இருக்குமா நீங்கள் எப்படி கிறிஸ்துவை பற்றியாலும் கிறிஸ்துவ ஆதையானவரை பற்றி நீங்கள் பேசவும் அதை நீங்கள் பண்டிகை கொண்டாலும் உங்களுக்கு எல்லாம் அனுபடினால் ஒன்றிக்கப்படாதீர்கள் தேவனை ஆராதீங்கள் தேவனுக்கு சாட்சியாயிருங்கள் என்று நான் அவருக்கு சொல்லி அனுப்பினேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அனுபடினால் சாட்சியின் வசனத்தினால் மனிதனுக்கு ஜெயம் கிடைக்கும் சத்துருவாயின் சத்துருவானால் வருகிற உலகத்தின் காரியத்தில் இருந்து அவருக்கு ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக நான் தேவனே சுமிக்கிறேன் தேவன நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சாட்சி என்றால் என்ன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 அவர் பிறந்த பிறப்பே நபர்தான் அவர்களுக்கு தெரியும் அவர் யூக காலத்திலே பிறந்தார் ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தார் ஆனால் அவருடைய செயல்களை நாம் பார்த்தால் மிகவும் இருக்கிறது அவருடைய ஜீவனத்தை பார்த்தால் அது மனிதனால் முடியாதது ஜீவி அவர்களிடத்தில் இருக்கின்றது ஆனபடியால் அவர்கள் கேட்கின்றார்கள் நீர் யார் நீர் யார் அவர் எங்களுக்கு சொல்லும் என்ன தேவன் அவர்களுக்கு விதமாக சொன்னார் என்று நாம் இங்கே காணுகின்றோம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக பிரபுத்திரமாக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 முப்பத்தி ஆறாவது வாக்கியம் எனக்கு உண்டு நிறைவேற்றும் எனக்கு கற்பித்ததும் என்று என்னை குறித்து எனக்கு கற்பித்ததும் நான் செய்கிற கிரியே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது எனக்கு கற்பித்ததோ என்னை சொன்ன காரியங்களை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்றால் சுத்தத்தை நான் செய்கிறவனாக இருக்கிறேன் இதுதான் சாட்சி என்று அந்தவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் மகிமை உண்டாவதாக என்னை அனுப்பின பிதா என்னை அறியானவர்களே நம்முடைய வாயினாலே நாம் சொல்லுகிற சாட்சி இரண்டாவது அது சொல்ல வேண்டும் ஆனால் நாம் சொல்லாமல நம்முடைய செயலிகளை வைத்து நம்முடைய கிரிகளை வைத்து இவர்கள் தேவ ஜனங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்று பிறர் அறிவும் சாட்சியும் என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் பிறர் மத்தியில நாம் மனித போல வாழ்ந்து மற்றவர்களைப் போல பேசி மக்களை போல ஜீவித்து மற்றவருடைய வார்த்தையினாலே நாங்கள் மேன்மை சொல்லுகிற சாட்சியினால் அது சாட்சி ஆகாது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 தேவன் வைத்து வருகிற மகிமே ஆண்டவராக சுகர்களால் மலையிலே மர்வமானார் அவருடையாலும் வெறுக்கக்கூடாது அவ்வளவு உண்மையாக இருந்தது என்று நாம் காணுகிறோம் அவர் ஜெயம் பெற்றவராக காட்சி அளித்தார் இந்த உலகத்திலே ஆண்டவராக தேவனுடைய கிருமையால் ஜெயம் அவர்களுக்கும் அதே அனுபவம் கொடுக்கப்படும் வெண் தரிக்கப்படும் அவருடைய பெயர்கள் ஜீவபுஸ்தவத்தில் இருக்கும் கீழ்க்கப்படாது என்று சொல்லியிருக்கிறபடினார்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 பல பலகமான பொருளை கொண்டுதான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது தேவனுக்கு மைமை உண்டாவதாக அவைகளை சொல்லவில்லை அவைகளை சொல்லவில்லை ஜெயம்பத்தவர்கள் ஆலயத்தை தாங்கக்கூடிய தூணாக இருப்பார்கள் அவர்கள் முக்கியாக இருப்பார்கள் அந்த தூண் விழுந்துவிட்டால் ஆலயம் விழுந்துவிடும் அடுபடியால் ஜெயம்பத்தவர்களை கொண்டுதான் அதை கற்று செய்கின்றார் அவர்கள் எந்த மாட்டார்கள்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 உலக உலகத்துறை இவ்வளவு பெரிதான நன்மைகளை பெறப்போகிறார்கள் அதற்காக நான் தேவனை துவக்கிறேன் தேவனுடைய வலிமை உண்டாவதாக ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள் என்று இருபத்தி அதிகாரம் ஏழாவது வாக்கியத்திலேயும் நான் வாசிக்கின்றோம் வெளிப்படுத்துல இருபத்தி ஒன்று வசராம் ஏழு கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவனின் குமாரனாயிருப்பான் தேவனுக்கு மைமை உண்டாவதாக எழுதப்பட்டவர்கள் கொஞ்சம் எழுதப்படாத இவ்வளோ அன்றைய சமூகத்தில் இருக்கிறது இருக்கும் அதுபடியினால் ஜெயம்பற்றவன் எல்லா புத்தியும் சுதந்திரப்பான் அந்த ஜெயம்பற்றவனுக்கு நான் தேவனாக இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாக குமாரத்தியாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறபடியினால் நாமும் ஜெயம்